ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணாத்தே நமஸ்ரீக்கரமாத்மே நம அச ஷோயோகிபர்மலம் காரியம் கர்ம கரோதி ய சந்நியாசி சோகீச்ச நிரக்ரிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தியானத்துக்குரிய பகிரங்க சாதனத்தை உபதேசிக்க தொடங்குகிறார் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் ஸ்துதி பண்றார் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது யஹா கர்ம கரோத்தி எவன் கர்மத்தை செய்கிறானோ செயல் புரிகிறானோ இன்னும் விஷயத்தை சொல்றார் காரியம் கர்ம கரோத்தி அவனுக்குன்னு எதை செய்யணும்னு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த காரியத்தை செய்கிறானோ சாஸ்திரங்களால மனிதனுக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆசிரம தர்மங்கள் வர்ண தர்மங்கள் இந்த மாதிரி பொதுவாக சொல்லணும்னா தனி மனித கடமைகள் குடும்ப கடமைகள் சமூக கடமைகள்னு வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கு அதை சரியான மனோபாவனையோட பகவானுடைய கட்டளைங்கிற எண்ணத்தோடு செய்யணும்னு மூணாவது அத்தியாயத்திலே நம்ம பார்த்தோம் நியத பாவனா யஜ்யபாவனா யோக பாவனா தர்ம பாவனான்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பாவனையோட பண்ணணும் காரியம் கர்ம எதை நமக்கு பகவான் அனுகிரகம் செய்திருக்காரோ பொறுப்பு கொடுத்துருக்காரோ அந்த காரியத்தை பண்ணணும் அதை எப்படி பண்ணணும்னா இன்னொரு கண்டிஷன் போடுறார் கர்மஃபலம் அனாஸ்ருதா கர்மத்தினுடைய பலன் இந்த லௌகிக பலன் இகலோக விஷய சுகம் பரலோக விஷய சுகம் அதை சார்ந்துடாமல் கர்மஃபலம்னா கர்மத்தோட பலன் அது புண்ணியம் பாப்பமெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே செய்யக்கூடிய கர்மம்னு சொல்கிற போது புண்ணியந்தான் வரப்போகுது அதுக்கு சுக சாதனங்கள்லாம் கிடைக்கும் அதிலிருந்து சுகம் கிடைக்கும் கிருஷ்ணர் அது வேண்டான்னு மனசில் நினைச்சுக்கோங்குறார் சங்கல்பம் பண்ணிக்கோங்கிறார் இகலோக விஷய சுகமோ பரலோக விஷய சுகமோ வேண்டாம் எனக்கு ஆத்ம சுகந்தான் வேணும் அதுக்கான ஞானத்தனை அடையணும் அதுக்கு தேவையான சித்த சுத்தி அடையணும் ஆகவே எனக்கு லௌகிக கர்மஃபலம்லாம் வேண்டாம் கர்மஃபலம் அனாஸ்ருதா ஆஸ்ருதான்னா சார்ந்திருப்பதுன்னு அர்த்தம் அனாஸ்ருத்தானா சார்ந்திராமல்னு அர்த்தம் யஹா அனாஸ்ருத்தா எவனொருவன் சார்ந்திராமல் இருக்கிறானோ எவனொருவன் செய்ய வேண்டிய கர்மத்தை பலனை சார்ந்திராமல் செய்கிறானோ அவனை ஸ்தோத்திரம் பண்றார் ச சன்னியாசி அவன் சன்னியாசிக்கு சமமானவன் சன்னியாசிக்கு என்ன ஒரு மனசாந்தி இருக்கோ அதாவது கர்மத்தையே சந்நியாசம் பண்ணான் இவன் கர்மத்தை சந்யாசம் பண்ணலை செய்ய வேண்டிய கர்மத்தை பண்றான் பலனை விரும்பாம பண்றான் ஆனால் சந்நியாசி கர்மத்தையே திறந்துட்டான் கர்ம பலனை திறந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கர்மம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கர்மத்தையும் திறந்து விட்டான் அந்த சன்னியாசிக்கு என்ன ஒரு மன அமைதி இருக்கோ அது இவனுக்கும் இருக்குங்கிறார் பகவான் இந்த இடத்துல கவுன சன்னியாசி சன்னியாசினா வெளியில வேஷத்தை பார்த்தா அப்படி இருக்காது கிரகஸ்தனாவே இருக்கலாம் ஆனால் மனசுக்குள்ள மனசாந்தி இருக்கு சன்னியாசிக்கு எப்படி விக்ஷேபம் இல்லையோ அப்படி இவனுக்கும் விக்ஷேபம் இல்லை மனசுல சஞ்சலம் இல்லைன்னு அர்த்தம் சஹா சன்னியாசின்னு புகழ்ந்து சொல்றார் கர்மயோகிய ச யோகி அவன் தான் யோகி யோகின்னா மனசில் ஒருமுகப்பாடு இருக்கு அவனுக்கு ஏகாகிரதை இருக்கு கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கு காரணம் என்னன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் குவட்டிடியூடுன்னு சொல்கிறோமே அந்த அமைதியான ஒரு மனசு இருக்கிறதுனால ஒருமுகப்பாடு இருக்கு ச யோகி ச அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றாரு ந நிரக்னிஹி நச்ச அக்ரியஹா சன்னியாச ஆசிரம வாழ்றவர்கள் ஹோமம் பண்ணப்படாது அக்னியெல்லாம் உபயோகப்படுத்தக்கூடாது அவர்களுக்கு பேர் நிரக்னிகின்னு பேர் அக்னிகர்மாவை மனசுக்குள்ளே பண்ணுறதாக பாவனை பண்ணி அக்னியை வந்து ஹிரதயத்தில் சமாரோபணம் பண்ணுறது சந்யாசத்தில் ஒரு சடங்கு அக்னி பூஜை பண்ணக்கூடிய தகுதி இருந்தாலும் அந்த அக்னி பூஜை பண்ணுறத முறைப்படி சன்னியாசம் பண்ணிவிடுறான் அக்னியில் கடைசியாக ஒரு ஹோமத்தை பண்ணி விரஜா எல்லாம் பண்ணி அந்த அக்னியை ஹிரதயத்தில் சமாரோபணம் பண்ணின்னு தான் ஒருத்தவன் சன்னியாசி ஆகிறான் அவனை வந்து நிரக்னிகின்னு சொல்கிற ஒரு சம்பிரதாயம் இருக்குது இவருக்கு அக்னிகர்மா கிடையாது கிரகஸ்தனுக்கு தான் அக்னிகர்மா அதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துன்னு ஒருத்தன் தியானம் பண்றான் பதஞ்சலி மகரிஷி சொன்ன தியானத்தை எல்லாம் பண்றான் அவன் யோகின்னு சொல்றான் கிருஷ்ணர் சொல்றார் அக்னியை விட்டவன் தான் சன்னியாசின்னு நினைக்க ஒரு இடத்துல உக்காந்து தியானம் பண்றவனத்தான் யோகின்னு நினைக்க செய்ய வேண்டிய கர்மத்தை பலன விரும்பாம செய்யறவனும் சன்னியாசிக்கு சமானம்தான் அவனும் உக்காந்து தியானம் பண்றவனுக்கு சமானம்தான் அப்படின்னு கர்ம யோகிய புகழ்ந்து பேசுறார் அதன் மூலம் கர்மயோகத்தை மட்டமா நினைக்க வேண்டான் அர்த்தம் அதனால சந்யாசியை விட இவன் வசந்தவன் அந்த மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்க விடாது அவன் மாத்திரம் சந்யாசி இவனும் சன்னியாசி அவன் மாத்திரம் யோகி இல்லை இவனும் யோகிதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் ஸ்ரீ பகவான் உச்ச அநாஸ்ருத கர்ம பலம் காரியம் கர்ம கரோதியாசி ச யோகிச்ச